நித்தம் ஒரு முத்து இன்றைய முத்தாக உதரிகிறது அப்பையாரின் ஒரு பாடல் சீரியர் கெட்டாலும் சீரியரே சீரியர் மற்றல்லாதார் கெட்டால் அங்கென்னாகும் சீரிய பொன்னின் குணமுடைந்தார் பொன்னாகும் என்னாகும் மண்ணின் குணமுடைந்த கால் நல்ல குணம் படைத்த அறிவில் சிறந்தோர்கள் எப்பொழுதும் தங்கள் நிலையிலிருந்து மாறமாட்டார்கள் துன்பங்கள் வந்தாலும் வறுமை நிலை வந்தாலும் விதிவசத்தாலோ உடன் இருப்பவர்களாலோ கெட்டவைகள் வந்தாலும் அவர்கள் நிலையாகவே இருப்பார்கள் தடுமாற மாட்டார்கள் அப்போதைய நிலையை சமாளிப்பதற்காக தவறான செயல்களில் ஈடுபட மாட்டார்கள் தங்கத்தால் செய்யப்பட்ட குடம் கீழே விழுந்து நெளிந்து வளைந்து பயன்படுத்தப்பட முடியாத அளவிற்கு போனாலும் அதன் மதிப்பு மாறாதது போல் தாராள குணம் படைத்த மேன்மக்கள் துன்ப காலத்திலும் மதிப்பில் உயர்ந்தவர்களாகவே விளங்குவார்கள் ஆனால் மண்பானை கீழே விழுந்து உடைந்தால் எதற்குமே பயன்படாத பொருளாக தூக்கி எறியப்பட வேண்டியதாக ஆகியவிடும் அதுபோல் கெட்ட குணம் படைத்தவர்கள் தங்களுக்கு ஏதேனும் வறுமையோ துயரமோ வரும்போது மேலும் பல தீய செயல்களை செய்து தரம் தாழ்ந்து போவார்கள் என்கிறார் ஐவையார் இதைத்தான் சீரியர் கெட்டாலும் சீரியரே சீரியர் மற்றல்லாதார் கெட்டால் அங்கு என்னாகும் சீரிய பொன்னின் குணமுடைந்த பொன்னாகும் என்னாகும் மண்ணின் குணமுடைந்த கால் என்கிறது மூதுரை